வணக்கம் ஆஸ்திரேலியா தமிழ் ஒலிபரப்பு கூட்டு தாபனத்தின் குரல் நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில வார வாரம் நம்ம சின்ன சின்ன குழந்தைகளோட அழகிய மழலை குரல்களை கேட்டுக்கிட்டே வரோம் நம்ம இன்னைக்கு நாம கேட்க இருக்கும் அழகிய குரல்கள் தமிழ்நாட்டிலிருந்து ஆஸ்திரேலியா பக்கம் இளம் காற்றாக நமக்காக வீசி வருகிறது ஸ்ரீவில்லிபுத்தூர் ஊரு உங்களுக்கு எல்லாம் தெரியும் இல்லைங்களா அங்கதான் ஆண்டாள் கோவில் அமைந்திருக்கிறது அந்த பெரும்புரம் தமிழ்நாட்டின் சின்னமாக இன்றும் விளங்குகிறது அந்த ஊருக்கு அருகே இருக்கும் வைத்தியலிங்கபுரத்திலிருந்து விநாயகர் துவக்க குழந்தைகள் நமக்காக இன்றைக்கு குரல் கொடுக்க வந்திருக்கிறாங்க வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் வணக்கமா வணக்கம் உங்க பேர் என்ன உங்களுக்கு முருகேசு பத்து வயதுங்களா எந்த வகுப்பு படிக்கிறீங்க ஐந்தாம் வகுப்பு அப்படிங்களா உங்களுடைய விநாயகர் தொடக்கப்பள்ளி சரி இப்ப நீங்க எங்களுக்காக என்ன பண்ண போறீங்க பாட்டு பாட போறீங்களா சரி நீங்க பாடுங்க நாங்க கேக்குறோம் ஒன்றும் ஒன்றும் இரண்டு என்று அம்மா சொன்னாங்க அம்மா சொன்னாள் இரண்டு யானை தும்பிக்க சொன்னாங்க இரண்டு யானை தும்பிக்க நான்கு என்று அப்பா சொன்னாங்க அப்பா சொன்னாங்க இரண்டு ஆட்டில் கொம்புகாலை காட்டி தானே சொன்னாங்க இரண்டு ஆட்டின் கொம்புகாலை காட்டி தானே சொன்னாங்க மூன்றும் மூன்றும் ஆறு என்று மாமா சொன்னாங்க மா மாதம் நாங்க இரண்டு இரண்டு தேங்காய் இரண்டு தேங்காய் பஞ்சாய் ரெண்டு தேங்காய் கண்காலையும் பாட்டி தானே சொன்னாங்க இரண்டு தேங்காய் கங்காள என் பாட்டி தானே சொன்னாங்க நான்கும் நான்கும் எட்டு என்று அத்தை சொன்னாங்க அத்தை சொன்னாங்க ரெண்டு மாட்டின் காலையும் எண்ணி பார்த்தா சொன்னாங்க இரண்டு மாட்டின் கால்வாலை எண்ணி பார்த்தா சொன்னாங்க ஐந்தும் ஐந்தும் பத்தும் என்று தாத்தா சொன்னாங்க தாத்தா நீங்க முருகோதி முருகஜோதி பாடுனாங்களா இது வில்லு பாட்டு மாதிரி இருக்குது இது கூட்டல் கணக்கு கூட்ட கணக்கு பத்தி சொல்றது கூட்டல் கணக்கு சொல்லும் போதே உறவுகள் எல்லாரையும் அம்மா அப்பா தாத்தா பாட்டி எல்லாருமே வந்துட்டாங்க இல்லைங்களா ரொம்ப அழகா கூட்டல் கணக்கு சொல்லிக் கொடுக்குறீங்க உங்களோட வாத்தியார் ரொம்ப நல்ல வாத்தியார் போலருக்கு அழகா பாட்டு பாடிட்டே கூட்டல் கணக்கு சொல்லி தராங்க அப்படிதானே ரொம்ப நல்லதுமா முருகுஜோதி மற்றும் முருகேசன் ரொம்ப நல்ல கணக்கை ஒரு பாடலாவே பாடி காமிச்சாங்க எப்படி இருக்கு பாத்தீங்களா சுவாரஸ்யமா இருக்குதான் கேக்கும் போது அம்மா அப்பா அத்த மாமா பாட்டி தாத்தா எல்லாருமே அந்த கணக்குக்குள்ள வந்துட்டாங்க இது ரொம்ப வித்தியாசமா இருக்குது கேக்குறதுக்கும் கூட ரொம்ப நல்லா சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த பாடலை அடுத்த குழந்தை யாருன்னு கேப்போமா உங்க பேர் என்ன சுபாலுமி உங்க பேரு உங்களுக்கு எத்தனை வயசு பத்து வயசுங்களா நீங்க எங்களுக்காக என்ன பண்ண போறீங்க பாடல் பாட பாட்டு பாட போறீங்களா சரி எங்களுக்கா பாடிக்காம நீலவான நீந்தி வரும் அளவு சூரியனே நீ மாலையிலே மறைவதி நீளவான் நீந்தி வரும் அளவு சூரியனே நீ மாலையிலே மரவழியில் செய்ய சூரியனே ஆரங்கு தலம் போல அழகாயிருக்கின்றாய் அருகில் வந்து உரித்து பின்னல் என்னை அழைக்கின்றாய் ஆரங்கு பழம் போல் அழகாயிருக்கின்றாய் அருகில் வந்து உறித்து பின்னல் என்னை அழைக்கின்றாய் இப்பொழுதே ராஜத் என்று செய்ய போகிறேன் மாலையிலே உன்னை வந்து பிடிக்க போகிறேன் இப்பொழுதே ராஜ் ஒன்று செய்ய போகிறேன் மாலையிலே நீளவான நீந்தி வர வளவு சந்திரனே மித்தமித்தொல்ல சந்திரனே நீளவான நீந்தி வரும் அளவு சந்திரமே அம்மா சொ மாப்போல அழகாயிருக்கின்றாய் அருகில் வந்து திட்டு பின்ன என்னை அழைக்கின்றாய் அம்மா சொலோ மாப்பம் போல அழகாயிருக்கின்றாய் அறையில் வந்து கெட்டு பின்ன என்னை அழைக்கின்றாய் இப்பொழுது அந்த செய்ய போகிறேன் எப்போகுரே இரவு நில உண்மை வந்து பிடிக்க போகுறேன் பீலவானில் நீந்திவரும் நட்சத்திரங்களே நித்த நிஷ்ட நின்றுவரின் கொஞ்சம் சொல்லுங்களே கீழவான நீங்கி வரும் நட்சத்திரங்களே கொஞ்சம் சொல்லுங்களேன் பூச்சி போல அழகாயிருக்கிறேன் அருகில் வந்து கையில் ஏந்த எண்ணெய் அழைக்கின்றேன் மெனே பூச்சி போல் அழகாயிருக்கின்றேன் அருகில் வந்து கையில் ஏந்த எண்ணெய் அழைக்கின்றேன் இப்பொழுதே ராஜ தோன்ற செய்ய போகின்றேன் இரவினிலே உங்களை வந்து பிடிக்கப் போகின்றேன் எப்போன்று செய்ய போகிறேன் போகிறேன் ரொம்ப அருமையா இருந்தது உங்களுடைய பாடல் சந்திரனை பத்தி பாடின பாடல் இல்லையா ரொம்ப அழகா பாடு நீங்க உங்களுக்கு இந்த பாட்டு யாரு சொல்லி கொடுத்தாங்க எந்த சாரு சொல்லி கொடுத்தாங்க செல்வ பூபதி சார் அவங்களுக்கு அழகா புது புது பாட்டா சொல்லிக் கொடுக்குறாங்க போலருக்கு இந்த பாட்டில நாங்க ரொம்ப கேட்டதே கிடையாது ஆனா ரொம்ப அழகா தமிழ்ல அழகு பாட்டா நீங்க சொல்லி கொடுத்துருக்கீங்க இங்க வெளிநாட்டுல எல்லாம் இங்க நிறைய பேர் தமிழ் ரொம்ப பேச மாட்டாங்க தெரியுமா தமிழ்காரங்களே ரொம்ப பேசுறது கஷ்டமா இருக்கும் ஆனா சில விஷயங்கள் நம்ம சின்ன சின்ன பிள்ளைல நாங்க படிச்சிருப்போம்ல அந்த பழைய பாட்டையேதான் சொல்லி கொடுத்துட்டே இருப்போம் இப்ப நீங்க எல்லாம் இந்த வானொலியில பேசும்போது எங்களுக்கு இந்த புது பாட்டெல்லாம் தெரியுது எங்களுக்கு நாங்களும் எங்களோட குட்டி குழந்தைங்களுக்கு அழகா இந்த மாதிரி பாட்டெல்லாம் சொல்லி கொடுக்கறோம் சரியா நீங்க அதுக்கு ஒரு முன்னோடியா எங்களுக்கு அழகான பாட்டு பாடி காமிச்சிருக்கீங்க ரொம்ப நன்றிமா சுபாலக் நம்மளுக்காக அழகிய சந்திரன் பத்திய ஒரு பாடல் நமக்கு பாடி காண்பிச்சாங்க அடுத்த குழந்தை நமக்கு என்ன சொல்ல வராங்கன்னு கேப்போமா வணக்கம் வணக்கம்மா உங்க பேர் என்ன முத்துகுமார் முத்துகுமாரா உங்களுக்கு எத்தனை வயசு ஆகுது இப்போ எங்களுக்காக நீங்க என்ன பண்ண போறீங்க வஉ ஊசி பத்தி பேச போறீங்களா வஉ ஊசி யாரு உங்களுக்கு தெரியுமா வஉ ஊசி முழு அவங்களுடைய பேரை சொல்ல தெரியுமா வாவு பத்தி கேட்டுட்டு அடிமை விடுதலை பெற பல்லாயிரணக்கான வீரர்கள் போராடினார்கள் அவர்கள் தென்னாட்டு திலவர் என போற்றப்பட்ட வா சிதம்பரனாரும் முதல்வர் அவர்களின் பிறப்பும் நிலைமையும் பற்றி கூற போகிறேன் பா உ சிதம்பரணில் உள்ள கல்வி பயின்றார் பள்ளி அம்ம என்னும் அம்மையாரை மனம் செய்து கொண்டு இனிய வாழ்வு நடத்தினர் விடுதலை இயக்கத்தில் வவுசி அவர்களின் பங்கு பற்றி கூட போகிறேன் சிதம்பரனார் இங்கே நாளில் விடுதலை இயக்கத்தில் தம்மையும் இணைத்து கொண்ட கொண்டார் பாரதிய தலைவர்களுடன் நாட்டு மக்களிடையே அவர்கள் பாவுசி சுதேசி கப்பல் கம்பெனி என்னும் பெயரில் ஒரு கப்பல் நிறுவனத்தை தொடங்கினார் லாவோ காரியா என்ற இரு கப்பல்களை பம்பாயில் வாங்கி கப்பல் போக்குவரத்தை நடத்தியதால் கப்பலோட்டிய தமிழர் என போற்றப்பட்டார் அவர்கள் அனுபவித்தொடுமை பற்றி போகிற்கு எதிராக மக்களை கிளர்ச்சி செய்ய தூங்கினார் என பவுத்தி மீது சுத்தம் காட்டப்பட்டு கைத்தோல் உரிய இரத்தம் கருகிய சமல் கிளி என்ற இயந்திரத்தை சுற்றினார் இதனால் வவுசி தெக்கிழுத்த செம்ம என போட்டப்பட்டார் நம் நாட்டில் விடுதலைக்காக அரும்பாறுபட்ட அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் அடைந்த நினைவு சின்னமாக வருகிறது நன்றி வணக்கம் நன்றிமா ரொம்ப நல்லா சொன்னீங்க இந்த பேச்சு வவு சிதம்பரம் வேற என்னென்ன பேரு இருக்குன்னு சொன்னீங்க இன்னொரு ரெண்டு பேர் சொன்னீங்க இல்லைங்களா அப்புறம் கப்பல் ஒட்டிய தமிழர் அவர் வந்து சுதேசி கப்பலாக ஒன்னு விட்டாருன்னு நீங்க சொன்னீங்க இல்லைங்களா அப்படின்னா என்னன்னு தெரியுமா சுதேசி கப்பல் அப்படின்னா என்னன்னு தெரியுமா இந்திய கப்பல் நம்மளுடைய இந்திய பொருளாக வாங்க வேண்டும் அதுலேயே வணிகம் செய்ய வேண்டும் அப்படின்றதுதான் அவருடைய பெரும் கனவாக இருந்தது அது இன்னும் நமக்கு நிறைவேறிக் கொண்டே இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுடைய நாடு முன்னேறிக் கொண்டே இருக்கிறது அப்படிதானே ரொம்ப நல்லதுமா ரொம்ப நல்லா சொன்னீங்க பேச்சு எங்களுக்காக இந்த தகவல்கள் நீங்க நிறைய சேகரித்து எங்களுக்கு தந்தமைக்கு ரொம்ப நன்றி பாபு சிதம்பரனார் பத்தி ரொம்ப அழகா முத்துக்குமார் நமக்கு பேசி காமிச்சாங்க தமிழில் இது கேக்க சுவாரஸ்யம் இல்ல குழந்தைங்களுக்கு நாம சொல்லி கொடுக்கும் போது பெரிய பெரிய தலைவர்களுடைய வாழ்க்கை அவங்களுடைய வரலாறு நிச்சயமாக நமக்கும் ஒரு பாடமாக இருக்கும் இது குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கும் போது அவங்களுக்கும் வெற்றி உணர்ச்சி மற்றும் அவங்க எப்படி நம்ம தடைகளை தாண்டி செல்வது என்ற மன உறுதியும் கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கும் இந்த பேச்சும் கூட நமக்கு அது மிக அருமையாக உணர்த்தியது ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டு தாபனத்தின் எண் குரல் நிகழ்ச்சி இன்றைக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகில் வைத்தியலிங்கபுரம் எனும் ஊரில் உள்ள விநாயகர் துவக்க குழந்தைகள் நமக்காக நிகழ்ச்சி கொடுத்து அவங்களுடைய குரல்களை கேட்டுக்கிட்டே வரும் நம்ம இன்னும் சில குரல்களை கேட்க காத்திருக்கிறோம் சிறு விளம்பர இடைவேளைக்கு பிறகு வணக்கம் ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்ட தாபனத்தின் என் குரல் நிகழ்ச்சி தமிழ்நாட்டில் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள வைத்தியலிங்கபுரம் எனும் ஊரில் விநாயகர் துவக்க பள்ளியிலிருந்து குழந்தைகளின் குரலை கேட்டுக்கிட்டே வரும் வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் நேர்களை வணக்கம் மேடம் வணக்கம்மா உங்க பேர் என்ன காளிமுத்து நீங்க எங்களுக்காக என்ன பண்ண போறீங்க பாட்டு பாட போறீங்க உங்களுக்கு எத்தனை வயசு மத்துவே எங்களுக்காக பாட்டு பாடி எ வாழ வாழ்காழ்கேங்க தேசம் இந்திய தேசம் வாழ வாழ்ந்த வாழ்ந்தே இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர்கள் எங்களின் சகோதரர்கள் ஹிந்து முஸ்லிம் கிறிஸ்தவர்கள் எங்களின் சகோதரர்கள் வேறு வேறு வந்த பூக்கள் வாச மாலை நாங்கள் வேறு வேறு வண்ண மாலை நாங்கள் வண்ணம் வேறு வேறென்றாலும் வாசம் என்று ஒன்றுதான் வண்ணம் வேறு வேறென்றாலும் வாசம் என்று மொன்று நாள் எங்கள் தேசம் இந்திய தேசம் வாழ்க வாழ்க வாழ்க வேறு இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர்கள் எங்கள் சகோதரர்கள் தவணைய முனைவ பொரு காவேரி சங்க எம்முனை பிரம்மபுத்திரா பெருனை வைகை காவேரி சென்று சேரும் கடலில் என்றும் நீரின் தன்மை ஒன்றுதான் சென்று சேரும் கடலில் என்றும் நீரின் தன்மை ஒன்றுதான் எங்க தேசம் இந்திய தேசம் வாழ்க வாழ்க வாழ்கலிம் கிறிஸ்துவர்கள் சகோதரர்கள் வேத மொழியும் வாழும் இடமும் வேறு வேறு ஆனால் என்ன வேத மொழியும் வாழும் இடமும் வேறு வேறு ஆனால் என்ன பாசம் பண்ணும் பட்டியும் உணர்வும் தேசம் முழுதும் ஒன்றுதான் பாசம் பண்ணும் பட்டியும் உணர்வும் தேசம் முழுதும் ஒன்றுதான் எங்கள் தேசம் இந்திய தேசம் வாழ்க வாழ்க சகோதரர்கள் சீக்கிய சகோதரர்கள் சிந்து ரத்தம் இந்திய ரத்தம் சீக்கிய சகோதரர்கள் சிந்து ரத்தம் இந்திய ரத்தம் பன்னீர் தந்த காஷ்மீர் ரோஜா கண்ணீர் சென்றும் காட்டி வேண்டாம் பன்னீர் தந்த காஷ்மீர் ரோஜா கண்ணீர் சென்றும் காட்டி வேண்டாம் எங்க தேசம் இந்திய தேசம் வாழ்க வாழ்க வாழ்கலிம் கிறிஸ்தவர்கள் எங்களின் சகோதரர்கள் ரொம்ப அழகா பாடி காமிச்சிங்க காளிமத்து நீங்க உங்க கூட பாடினவங்க இன்னொருத்தங்க யாரு முத்துமாரி முத்துமாரி இன்னொருத்தங்க உங்க கூட சேர்ந்து பாடுனாங்களா ரொம்ப நல்லா பாடினீங்க இந்திய நாடு எத்தனை வேற்றுமையிலும் ஒற்றுமை காண்பதாக நிறைந்திருக்கிறது இந்த மாதிரி சின்ன குழந்தைங்க நீங்க வளரும் பொழுது எந்தவித வேற்றுமையும் எந்தவித பாகுபாடும் இல்லாம ரொம்ப நல்ல ஒரு மனிதத்துவத்தோட நாம வளரணும் அப்படின்றதுதான் நம்மளுடைய எண்ணமும் இப்போ உள்ள பெரியவங்க நாங்களாக நினைக்கிறதும் அந்த விஷயம்தான் எந்த வேற்றுமையும் காணாமல் எல்லோரும் ஒற்றுமையாக நாம் வாழ வேண்டும் என்பதே அப்படி ஒரு நல்ல எண்ணத்தோட நீங்க வளர உங்களுக்காக அருமையான வாழ்த்துக்கள் நன்றிமாற்றி நிறைந்த ஒரு நல்ல பாடல் நிகழ்ச்சி ரொம்ப சுவாரஸ்யமா போய்கிட்டே இருக்குதுல எவ்வளவு வித்தியாச வித்தியாசமான குரல்கள் அதனுடைய பாடல்கள் நாம இதுவரைக்கு கேட்காத பாடல்களாக கூட இருக்கிறது இதை கேட்கும் போது நம்ம குழந்தைங்களுக்கும் இதெல்லாம் அழகா சொல்லிக் கொடுக்கணும் தோணுதுல இன்னும் சில குழந்தைகள் நமக்காக குரல் கொடுக்க காத்திருக்காங்க அவங்க குரலையும் வணக்கம்மா உங்க பேர் என்ன நீங்க எங்களுக்காக என்ன பண்ண போறீங்க பாட்டு பாட போறீங்க எத்தனை பேர் இருக்கீங்க நீங்க ஒருத்தங்களா ரெண்டு பேரா ரெண்டு பேர் இருக்கீங்க இன்னொருத்தங்க பேர் என்ன மாரி செல்வம் அப்புறம் முத்துமாரி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கதை பாட்டு பாட போறீங்க அப்படிதான கதை பாட்டுனா எப்படி இருக்கும் கதை சொல்லிட்டு பாட்டு பாடுறதுங்களா கதைய அப்படியே பாடுறது சரி நீங்க பாட்டு பாடிட்டே அப்படியே கதை சொல்ல போறீங்க நாங்க கவனமா கேக்குறதுக்காக தான் கேக்குறேன் நானு சரி எங்களுக்காக கதை பாட்டு பாடிக்காமீங்க ஜிக்கும் பாஞ்சி ஒன்னு போட்டுக்கோ ஆடி கொஞ்சம் பாத்துக்கோ பாஞ்சி ஒன்னு போட்டுக்கோ ஆடி கொஞ்சம் பாத்துக்கோ போனாலும் வராது ஏடினாலும் கிடைக்காது போனாலும் வராது ஏடினாலும் கிடைக்காதே குள்ளானா குள்ளானா பனே பலே குள்ளானா ஜோரானா தெளிக்கும் குழானா காடு இரண்டும் ஜோரவே கண்ணும் காடு இரண்டும் இரண்டும் வியபாரி மரத்தடியில் தோங்கு கடை படைந்த வியபாரி மரத்தடியில் தூங்குபான் குல்லானா குலானா பலே படே குழானா ஜோரான குல்லானா ஜெலி தெளிக்கும் குழானாட்டுக்கும் மரத்தில் இருந்த குரங்குகள் மட மரவன இறங்கின மரத்தில் இருந்த குரங்குகள் மட இறங்கின போட்டு கொண்டன மாட்டி கொண்ட குள்ளாவை போட்டு குள்ளாவை மாட்டி கொண்டன குழாவை குள்ளானா குள்ளானா வலை பலை குள்ளானா ஜோரான குள்ளானா கலி கலிக்கும் பிழிச்சு பார்த்த குள்ளாவை பிழிச்சு பார்த்த மருங்குகள்ரங்குகள்ந்திரம் செய்தாரி குள்ளானா குள்ளானா பலை பலை குல்லானா ஜோரான குள்ளானா ஜலி ஜலி புங்குல்லானா குல்லாக்காரன் குல்லாவை வீர நான்குள்ளாவை குல்லாக்காரன் குல்லாவை நான்குள்ளாவை திறந்த குல்லுகள்ரங்கு மூட்டை குரங்கு வீசிய குழாவை சேர்த்து மூட்டை காட்டினான் சலா மூன்று போட்டான் சந்தோஷமாய் போனான் சலா மூன்று போட்டான் சந்தோஷமா போனான் நன்றி ரொம்ப அழகா பாடு நீங்க ரெண்டு பேருமே நன்றிமா அந்த கதைய நான் இதுவரைக்கு கதையா தான் சொல்ல கேட்டிருக்கிறாத குர்லா கதை ரொம்ப நன்றிம்மா ரொம்பழகா கதைய ஒரு பாட்டாவே பாடி காமிட்டீங்க நான் இதுவரைக்கு கதை சொல்லி தான் கேள்விப்பட்டிருக்கிறேன் நீங்க ரொம்ப நல்லா சொன்னீங்க ஆனா இந்த கதைய பற்றின ஏதாவது நீதி உங்களுக்கு தெரியுமா சரி அப்புறம் அந்த குல்லாக்காரன் எப்படி ஒரு புத்திசாலித்தனமா ஒரு இது வேலை செய்தார் இல்லீங்க ரொம்ப நன்றி எங்களுக்காக ரொம்ப அழகா பாடல் பாடி இந்த கதைய சொல்லி இருக்கீங்க உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் எத்தனை வயசு குழந்தைங்க உங்களுடைய குடுத்தீங்க ரொம்ப நன்றிமா முத்துமாரி மாரி செல்வம் இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப நல்ல கதையும் பாடலுமா அப்படி சேர்த்தே சொன்னாங்க இது கேக்கும் போது ரொம்ப வித்தியாசமா இருக்குதுல்ல எவ்வளவு அழகா அவங்களுடைய வாத்தியார் சொன்னத கேட்டு அவங்களும் கத்துக்கிட்டு நம்மளுக்காக வந்து சொல்ல வந்திருக்காங்க உண்மையிலே இவர்கள் அனைவரையும் பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் இன்று ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டு தாபனம் அவர்களை மிகவும் வாழ்த்தி பாராட்டி அனைவரும் மிகவும் நல்ல குழந்தைகளாக வளர வாழ்த்து கூறுகிறோம் நேர்களை இப்பொழுது நாம குழந்தைங்க கிட்ட இருந்து ரொம்ப நல்ல பாடல்கள் அவங்களுடைய கதைகள் எல்லாமே கேட்டோம் சொல்லி கொடுத்தவங்க அவங்களுடைய வாத்தியார் பெயர் திரு செல்வ பூபதி எல்லா குழந்தைங்களும் சொன்னாங்க ஆனா எவ்ளோ ஒரு விதவிதமான விஷயங்களை அவர் சொல்லி கொடுத்திருக்கிறார் அவருடைய தமிழ் ஆர்வமா அவருடைய குழந்தைகள்கிட்ட உள்ள ஆர்வமா எது அவரை கொண்டு செல்கிறது என்பதை ஒரு சிறிய நேர்காணலாக நாம் கேட்டு வணக்கம் செல்வ வணக்கம் மேடம் நீங்க குழந்தைகளுக்கு ரொம்ப விதவிதமா ரொம்ப நல்ல பாட்டும் கதையும் நீங்க சொல்லி கொடுத்துக்கிறீங்க நீங்க குழந்தைகளுக்கு என்ன பாடம் கற்பിച്ചു கொடுக்கறீங்க நான் வந்து இடநிலை ஆசிரியரா பணிபுரிகிறேன் மேடம் அதாவது ஐந்தாம் வகுப்புக்குரிய அனைத்து பாடங்களையும் நான் தான் கற்பிக்கிறேன் பாடத்தையும் தவிர வேறு விஷயங்களை நீங்க சொல்லி கொடுத்துக்கிறீங்க என்ன விஷயம் உங்களை இதைக் கொண்டு செலுத்துது பாடத்திட்டத்தை தாண்டி நிறைய விஷயங்களை வந்து மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கறதுல எனக்கு ஒரு அசையாத நம்பிக்கை உண்டு கேக்கு அதனால எனக்கு நிறைய புத்தகங்கள் வந்து நான் வாசிப்பேன் அதாவது அறிஞர்கள் வாழ்ந்த இல்ல பெரிய இலக்கியவாதிகள் அவங்க வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்கள் அந்த மாதிரி நிகழ்ச்சிகளை வந்து நான் பாடம் எடுக்கக்கூடிய சில சமயம் ஆசிரியர்களுக்கும் நான் வந்து பயிற்றுனரா போவேன் அதாவது ஆர்பினு சொல்லுவாங்க ரிசோர்ஸ் பர்சன் அப்படின்னு சொல்லி பணி இடைப்பயிற்சி அது மாதிரி கொடுக்க போகும்போது அந்த இடங்கள்ல நான் அதை பயன்படுத்துறது அப்ப அவங்க கேப்பாங்க இந்த கருத்துக்களும் நாங்க கேள்விப்பட்டது இல்ல நான் சொல்லுவேன் தெரியாத சில புதிய விஷயங்களை நம்ம ஷேர் பண்ணிக்கணும் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள சொல்றேன் உங்களுக்கு தெரிஞ்ச சில சுவையான தகவல்களை மட்டும் போக கூடாது அதை நம்மளோட ஒரு மேடை பேச்சிலையோ இல்ல நம்ம ஒரு பாடம் எடுக்கும் இல்ல தக நண்பர்களோட உரையாடு நம்ம அதை பகிர்ந்து அந்த செய்தி எல்லாருக்கும் போய் தேரும்பாடுதல் சொன்னீங்க நான் அது சம்பந்தம் ஒரே ஒரு சின்ன ஒரு இது சொல்லலாமா சொல்லுங்க சொல்லுங்க அதாவது காலமேக புலவர் பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா அவர் எதுல வல்லவர் உங்களுக்கு தெரியுமா சொல்லுவாங்க அவர் வந்து அந்த மாதிரி ஒரு கிளேடை பேச்சுல அதுல வந்து பாடல்கள் எழுதக்கூடிய வல்லவர் அப்ப ஒரு அறிஞர்களுக்கான ஒரு அவை ஒன்னு உண்டு அந்த அவை அந்த மடத்துக்கு வந்து எல்லாரும் நிறைய உறுப்பினர்கள் தலைவர்கள் தலைவர் இருக்காங்க செயலாளர்களா இருக்காங்க இவர் எப்பயுமே தாமதமா தான் வருவாரா அப்ப தலைவருக்கு வந்து கோபம் வந்துடுறோம் காலமே புலவர் மட்டும் தாமதமா வர்றாரு கோபம் அந்த கோபத்தை வெளிக்காட்டணும் அந்த மடத்துக்கு வரும்போது சொன்னாராம் வரும் கடை மடையரே அப்படின்னு சொன்னா ஆமா ஆமா இது ஞாபகம் இருக்கு இது காலமேக புலவர்ன்றது நான் உணர்ந்துட்டு ஒண்ணு கடை மடையறை அப்படின்னு சொல்லிட்டு கரெக்ட் கடை மடையறை அப்படின்னா அது மட உறுப்பினரே மடத்தின் உறுப்பினரே மடத்தின் உறுப்பினரே நிறுத்தம் பதிலுக்கு ஆங்கிலத்தை பொறுத்த மட்டுமே கவுண்டர் கொடுக்கறதுன்னு சொல்றோம் அதுக்கு அந்த காலத்திலே அவர் காலமயப்பல எப்படி கொடுத்தாருனா ஆமா மட தலைவரே அப்படின்னாரு விளையாடுக்காங்க இல்லீங்களா ஆமா மடத்தினுடைய தலைவரேன்னு எடுத்துக்கலாம் இல்ல என்ன மடையரே ஒரு நிகழ்ச்சிகள் அது கிருபானந்த வாரியாரா இருக்கலாம் அது இந்த மாதிரி தமிழ் சம்பந்தப்பட்ட இவர் சுகித்தீபம் பேசுற விஷயங்களா இருக்கலாம் மேடை பேச்சாளர் பாரதி பாஸ்கர் அவங்க பேசுறதா இருக்கலாம் வைரமுத்து அவர்களுடைய கவிதையா இருக்கலாம் எதுல இருந்தா கூட நமக்கு சில கத்துக்கிற சில விஷயங்கள் அதுல இருக்கும் நமக்கு அந்த ஆர்வம் இருந்தால் போதுமானது நாங்க பணிபுரிய அரசு உதவி பெறும் பள்ளி அதாவது தமிழ் மீடியம் ஆனா இந்த காலத்துல மெட்ரிகுலேஷனோ சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸோ இன்டர்நேஷனல் சிலபஸ் உள்ள போட்டி போடணும் அப்படி என்றால் நம்ம அந்த பிள்ளைங்களுக்கு சிலபஸ் தாண்டி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்லயோ இல்ல இந்த மாதிரியான கவிதை பாடல் ஓவியம் அதுல நிறைய நம்மளும் கொஞ்சம் பயிற்சிகள் கொடுக்க வேண்டியது அவசியமா இருக்கு இந்த காலகட்டத்துல இந்த நிகழ்ச்சியில பங்கு பெறதுக்கு மிக்க உறுதுணையா இருந்த நிகழ்ச்சி தொகுப்பாளர் தோழி காந்திமதி அவர்களுக்கும் அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கொடுத்த தங்களுடைய வானொலி நிலையத்திற்கும் இதுக்கு உறுதுணையா இருக்கக்கூடிய அந்த தொழில்நுட்ப அணி டெக்னிக்கல் டீமில் பணிபுரியக்கூடிய அனைவருக்கும் எங்களுடைய வைத்தியலிங்கபுரம் விநாயகர் தொடக்க சார்பாகவும் மாணவ மாணவிகளது சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் மிக்க நன்றி இந்த குரல் கண்டிப்பாக உலகம் பூரா எல்லா இடத்திலையும் ஒலிக்க போது இந்த குழந்தைங்களோட குரல் நேயர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டு தாபனத்தின் பெண் குரல் நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில நாம சின்ன குழந்தைகளோட அருமையான குரல்களை கேட்டுக்கிட்டே வர்றோம் உங்க குழந்தைகளும் இந்த நிகழ்ச்சியில பங்கு பெறணும்னு ஆசை இருக்கா நீங்க என்னை தொடர்பு கொள்ளலாம் பூஜ்யம் நான்கு ஆறு ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது இந்த தொலைபேசி எண்ணில் என்னை தொடர்பு கொண்டால் நாங்களே உங்களுக்கு அழைப்பு விட்டு குழந்தைகளின் குரல்களை பதிவு செய்து கொண்டு வானொலியில் ஒளிபரப்புவோம் இந்த நிகழ்ச்சியை சில பேர் தவறவிட்டவங்களும் இருக்கிறாங்க கேட்காமல் தவறவிட்டவர்கள் நீங்கள் என் குரல் என்று கூகுளில் ஒரு தேடுதல் கொடுத்தால் போதும் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கலாம் இந்த குழந்தைகளோட அருமையான குரல்கள் பதிவு செய்யப்பட்டிருப்பது அவர்களும் வாழ்நாள் பூராவும் கேட்டுக்கொண்டே இருக்கலாம் இந்த ஒரு அருமையான வாய்ப்பு குழந்தைகளுக்காக ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டு உங்களுக்காக செய்து தருகிறது அடுத்த வாரமும் இதே நேரம் அதாவது இன்னும் ஒரு அரை மணி நேரத்திற்கு முன்பாக நீங்கள் இந்த நிகழ்ச்சி கேட்க குழந்தைகளுடைய குரல்கள் நமக்கு மிக இனிமையாகவும் இதமாகவும் நம் மனதை வருடி செல்லும் அருமையான நேரம் அடுத்த வாரம் சந்திப்போமா நேயர்களே